வந்து எனக்கு அஞ்சுதல அவருக்கு அஞ்சுதான் எனக்கு அஞ்சுதான் பிரம்மா மக்களும் உறுப்பு மக்கள் ஒப்பென்றால் அதனால நான் அவர் ஒண்ணு இப்ப கூட சொல்ற மாதிரி இருக்க அஞ்சு கீழச்சிருக்கா அவருக்கு மட்டும் மூணு கும்பி முளைச்சிருக்கேன் சரி இதெல்லாம் எங்க இங்க பேசுவேன் நாளைக்கு விமானத்துல வந்து இறங்கற மீனம்பாக்கத்துல அவர் இறங்குற நீயும் போய் எங்க இருப்பான் தாண்டி ஆறு கிலோமீட்டர் தாண்டிதான் அவங்க அம்மாவும் பறந்த பத்து மாசம் பறந்தது அவங்க மயில் எழுபத்தி நாலாவது உனக்கு நீ கட்டிலங்கால இருபத்தி நாலுங்கிற இருந்து என்ன பண்றது உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பென்றால் எது சார் ஒத்து வரும் வெறுத்தக்க பண்பத்தல் ஒப்பதான் ஒப்பு பன்பு ஒத்து வரணும்டா அதனால ஒத்துவே சொல்லணும் வெறும் உறுப்புலாம் என்ன சொன்னா போன அஞ்சு முகம் எனக்கு அஞ்சு முகம் பெருமானுக்கு அஞ்சு முகம்னு சொன்னார் ஒரு தலைய கிலோமீட்டர் போடா அதுல இருந்து நான்கு ஒன்னு பேரு உனக்கு பிரம்மாவுக்கு மாயோப்பும் புந்தரிக போது புத்தேமாப்பும்கண்டி மூணாவது என்ன வாழும் அரசைய வாழ்க்கு சொல் தலைதல்க்க உன்னுடைய இருமாப்பும் எதனால் வந்ததுன்னு தெரியுமாடா என்ன எதனால் வந்து தெரியுமா இவங்களுடைய வாழ்வெல்லாம் எதனால் வந்தது அப்படின்னாரு ஆளம் உண்டவனை புசித்த பேர் என்று உணர்ந்திலையால் பெருமான பூர்வ புண்ணியமாக வழிபட்டதுனால கிடைச்சதை தவிர இன்னைக்கு வந்து நேரம் வந்துட்டு நினைக்கிறேன் இதுவும் இந்த பெருமானி திருவிழா வருது ஒரு மிஷுக்கு முன்னையும் வரல இந்த ஒரு மிஷத்துக்கு வராது இந்த நேரம் வந்ததுதான் அப்படி அதனால நினைச்சிடையே சாதிச்சுட்டும் நினைக்கிறேன் என்ன சாதிச்சுட்டோம் சரிங்களா ஒண்ணும் இல்ல நம்ம இப்ப என்ன வர வர என்ன தெரியுதுன்னு கேட்டா நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தான் என்ன ஒண்ணு என்னும் இல்ல நினைச்சு பண்ணிட்டாங்க நம்ம தான் ஆனால் நம்முடைய ஆற்றல் நம்முடைய அறிவினால் ஆயிட்டு பாருங்க அதனால இவையெல்லாம் ஆளாள உண்டனை பூசித்த பேரன் துணந்திலையால் பெருமானை வழிபட்டதுனால் வந்ததுன்னு தெரியணும் ஆகவே நான் கொடுத்த சேரம் பெருமானுடைய சேரம் அதை வாங்கியதே தப்பு எப்படி வாங்கினது பெரியவங்க ஒரு அலட்சியமா கொண்டு தியானம் தள்ளி வைக்கப்படாது இது ஓன் தப்பு உனக்கே எவ்வளவு புத்தி இருக்குமான என்னமோ தலையில வைக்கிறாரு எடுத்து பத்து போட்டு காலைல வச்சு அதுக்கு பாவாது அவ்வளவுதான் ஆனாலும் அதுக்கு அறிவு இங்க இருக்க வேணும் உங்கள இருப்பதுனால இல்ல அதனால் என்ன ஒரு பாண்டியனால் உன்னுடைய தலை இன்னும் சில ஆண்டுகளில் சிதறுமாக அணிந்தனர் அடுத்தது யானை இந்த யானை தன் இனிய தன்னுடைய வாழ்நாளெல்லாம் காட்டான தெரியும் மதம் படைத்து அலையுமாக ஏன் குணம் என்னும் குண்டே நின்றார் வெகு கனிமையையும் காத்தல் அறிவு திருக்குறள் தான் குணம் என்னும் குண்டேறி நின்றார் திருவாச முனிவர் வராது வந்து எங்களை சேர்ந்து நான் முன்னே நீட இனிமேல் பட்டம் முடியாது அதனால ஆளுநர் தங்கைக்கு கொண்டு வர மூணு மாசத்துக்கு முன்னால்தான் டாக்டர் சரி போட்டோம் சபிக் நீ கொடுக்கணும் கொடுத்தா ஏன்னா அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிச்சுப்போம் டாக்டர் வாங்கினது செத்த மின்ன வந்தது அது கூட கொடுத்துடலாமட்டிருக்கு கலந்து கட்டி விட்டு அது படுக்கு போகுது ஜிப் பண்ணு போகுது அடிச்சிட்டு போகும் பாய்க்கும் போது நல்லா என்ன முன்னோட பாயும் என்னடா நாய் டாக்டர் சார் அவரு மாதிரி தகுதி இருக்கணும் எல்லாரும் செய்யறதா இல்ல போட்டும் அது மாதிரி குண்டே நின்றா அப்படியே கூட கனிமையையும் காத்தலேருது போற என்ன அப்பதான் திருக்குள்ளுமே இது தனியா நினைக்க போறோம் தனியார் நினைக்கிறது கஷ்டம் பரிமையான ஒரு தான் கேட்டா யாரு ரொம்ப குணத்துல மிகச்சிறந்த நிற்கிறாங்களோ அவருடைய கோவம் ஓராது வந்தா தாங்காது இன்னைக்குற பாருங்க நல்ல ஆபிசுக்கெல்லாம் யோகியா பணி செஞ்சவனுக்கெல்லாம் அடிக்கடி கோவம் கோப்பா நாம பாக்காத ஒரு நாளைக்கு நான் நூறு கோப்பாக்குறேன் வேலை செய்ய கோதுதான் கோபுரது தெரியவங்களுக்கு ஏன் அதிகமா கோரதுன்னு மக்கு பயலை வச்சிக்கிட்டு எவ்வளவு நேரம் மாறடிக்கிறது தெரியல புரியல என்ன பண்றதுன்னு தெரியல சம்பளம் மட்டும் அதுல மட்டும் படிச்சிடக்கூடாது முப்பதாம் தேதிக்கு முப்பதாம் தேதி முப்பத்தோராந்தே ரெண்டு நாள் இருபத்தி எட்டுலயே வந்துருங்க இருபத்தெட்டுலயே வந்துடும் வரட்டும் அது நாமளும் பணம் வேணும் ஆனா அது போல செய்யக்கூடாத கோப்பு அதனால நல்ல ரொம்ப சின்சியர் ஒருத்தருக்கு கோபுரத்து காரணம் என்னன்னா அது அந்த முனிவன் இவன் நல்ல சின்சியர் ஒருத்தர் முனிமென்னும் குந்தியது கூட கனமையையும் காத்திருது இப்ப இதெல்லாம் வேலை பாக்குறானா இவங்க எப்படி பாத்தீங்கன்னா கோப்பலாம் பெரிய பயமா ஒரு நாளைக்கு சேர்ந்து ஒரு மணி நேரம் சேர்ந்தா தீர்ந்து என்ன பிரமா என்ன தலைய கட்டிட்டு என்ன பயமா தெரியல போட்டு அவரு பழத்த இடத்துல என்ன பண்ணுவோம் நாங்கெல்லாம் பயப்படுறது கிடையாது அந்த தொல்காப்பிச்சுல ஒரு அப்படியாப்பா அப்புறம் பெரிய கிராமத்துல ஒரே ஒரு கண்டம் பாக்கிருக்கு சரிப்போ நான் போ என்ன பிரமாதம் போட்டு பதினாறு பேர் நடத்தினுடைய என்ன பாக்கி வச்சிருக்கேன் என்ன பிரமாதம் தொண்டை போச்சு வேலை என்ன பயப்படுறது கோப்ப என்ன பிரமாதம் நடக்க மாட்டேன் இப்ப நமக்கு இருக்கிற சம்பளம் போதாது நமக்கு வாழ்க்கை தரத்துக்கு போவதற்கு தானே அதிக பணம் கொடுக்குறாங்க அது போதலாள என்ன என்ன சொல்ல போடுமே ஒாது ஒண்ணும் போாது நல்லா இருக்கும் உ பயந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு உடைக்கணும் இது மாதிரி வந்து குணமின்னும் குண்டிய நின்றார் வெகுலி கனியையும் காத்தல இது எது மனுஷன் எத்தனாவது அதையா இருந்தீங்களா நீத்தாறு பெருமை ஒன்பதாவது குரல் இது நீத்தார் பெருமையில ஒன்பதாவது குரல் அப்ப குணத்தினுடைய சிகரத்தில் ஏன் என்றவர்கள் கோபம் வராது வந்தால் ஒரு கணமும் தரிக்காது உலகை சோச்சிருவாங்க சரிசாமி அடுத்த உரம் என்ன பத்தாவது உரம் அந்தனர் என்போர் அறவூர் மற்ற எவ்வளவு இருக்கும் செந்தன்மை பூண்டோடுகளான் இந்த நீட்டார் அவங்க அறவூர் எல்லா உயிரினத்திலும் அண்மை பண்புற மனிதனத்தை மட்டுமல்ல மனிதனும் மட்டுமல்ல யானை இல்ல குரங்கு மட்டுமல்ல கிளி மட்டுமல்ல ஓரறி உயிர் கூட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நீண்டு பாட்டு இது நான் சொல்றது கிமு திருக்குறள் அந்தனர் என்பவர் அறவோர் மற்ற எல்லார்க்கும் செந்தன்மை சொன்ன மனிதனத்துக்கு மட்டும் எவ் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டோடுகளா எவ் உயிர்க்கும் ஓரறி உயிர் கூட போன யில் அப்படியே குளுநாக காஷ்மீர் போர்வை எடுத்து மேல போட்டான் கேள்வி கேட்டான் இந்த போர்வை அதை உடுத்துக் கொள்ள தெரியுமா அது போர்த்தி கொள்ள தெரியுமா நாளைக்கு அழுக்கே இருந்தால் திருக்குறிப்பு தொந்தரட்ட போட்டு செலவு பண்ணிக்க தெரியுமா கேட்டான் என்ன பண்றது சிலிப்பு கொடுத்துட்டே இருப்பான் வேற உட்கார இந்த போர்வை அது உழுக்கு தெரியாது போர்த்து கொள்ளாது தெரிஞ்ச ஆளம் இவனுடைய மறந்து போச்சு இந்த கருணை அறிவுங்கிறது ஒன்னு தானே செயல்படாது மறந்துடும் மறந்துடும் அப்படியே போட்டு மயிலுக்கு போவியிருந்தான் அப்படிங்கிறமே மயிலுக்கு போர்வையும் இன்னொன்னு அப்படியே வர்றான் பேர்ல வர்றான் வருகின்ற பொழுது அப்படி மலர்கள் பூத்து அப்படியே அந்த செடி அப்படி அப்படியே வளையுது வளையுது பாவம் நிறைய பூத்து இருப்பதனால இந்த செல்லி நேரம் அவுத்து விட்டான் அந்த கொடி அப்படியே படற விட்டுட்டான் ஏடா கண்ணு உனக்கு படுறதுக்கு வழி இல்ல அதனால தலை குடிஞ்சிருக்கிற இனிமேல் இந்த தேர்ல பறந்துகிடாக்கன்னு அப்படி விட்டான் அப்படி ஒரு ஆளு பதையும் சங்கலிக்கும் பாடிக்கும் பூத்தலையரா அப்படி கொடிமில்லை நாத்தெரும் பெருப்ப பாடாதாயினும் கரங்கு மிசையில் கொள்கனை கொடுத்த பரந்தோங்க சிறப்பில் பாரிமகளிர் என்று சொன்ன சங்க பறிக்காம சங்கலிங்க அருமையான நம்ம தமிழ்நாட்டிலேயே டாக்டர் மூவாதான் சங்கலிக்க ஒவ்வொரு ஆண்டும் முற்று பண்ணுவ வேற யாருங்க கிடையாது முற்றுதல் முற்றுமே தமிழ் ஆசிரியர் தான் என்ன பண்ண அப்பதான் மனசுலயே இருக்கு என்ன பண்றையா பொலி கொடிமில்லை நாத்தெழும் பெருப்ப பாடாதாயினும் கரங்கி மிசிலிருந்தே கொலுகனை கொடுத்த பரந்தோங்க சிறப்பில் பாரிமகளின் ஆகவேதான் அந்த என்போடிய அளவு மற்ற எவ்வயிருக்கும் சிந்தன்மை பூண்டுகளான் எல்லா உயிர்களுக்கும் செய்யணும் அதுதான் நம்ம அடிகளும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் ஏண்டா கண்ணு வல்ல தண்ணி வரல பன்னெண்டாம் தேதி தகுந்தாம கல்லணை திறந்துட்டாங்களே உனக்கு வல்லியாப்பா நிசிகாரி மாவட்டமா ஆமா கடமடைக்கு தண்ணி வராது மழை யாது பெய்யப்படாதான் அப்படி வருத்தப்பட்டார் அதிகனா இது பத்தாவது குரல் ஒன்னே கேட்டான் எங்க ஆளு ஏசுவாமி ஒன்பதாவது குரல் என்ன அப்படி குணம் என்னும் குண்டிலே நின்றவர்கள் கோபம் வந்தா உடனே அப்படியே தாங்க மாட்டாங்க சவிச்சிருவாங்க நீங்க பத்தாவது குரல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பாத்தீங்கன்னா ஆஹா அந்தன்போர் அளவோர் மற்ற எவ்வள்கும் செந்தன்மை பூண்டுகளான் எல்லா உயிர்களுக்கும் சிந்தன் ஓடுற ஒன்பதாவது குரலில் கோவம் வந்த சவிச்சிருவாங்க பத்தாவது குரல் எல்லா உயிருக்கும் செந்தன்மை பூண்டுகளான் அவர்தான் அந்த சொல்றீங்க குரல்ல கோபத்தை வருவீங்க பத்துல வந்து எல்லா உயிருக்கும் செந்தன்மை பூண்டு எப்படி சார் பொருந்தும் கேட்டாள் கூட இதுல சரியாவில் காலிங்க ஒருத்தர் ஒன்பதாவது குரலுக்குற கோபம் வரும் வெகுமே காத்தல் அடிது உரை அப்படியா சொல்றது வந்து என்ன திருக்குறள் மாத்த மாட்டேன் மாத்தரமாலி கோத்தை தன் நெஞ்சி கோத்தை காக்க மாட்டார்கள் கோ கோச்சு தடுக்க முடியாது ஒருத்தல் அறிவு தன் நெஞ்சத்தில் காத்தல் அறிவு எனவே கோமே வராது அப்படி எப்படி அந்த அளவோர் மற்றவர்கள் புத்தி போச்சு இருக்கு திருக்குறள் இழுக்க இழுக்க இன்பம் தரும் என்று சொல்லணும் எனவே இப்ப துர்வாச முனிவருக்கு ஒரே கோபம் இந்த கோபம் அப்படி வந்தது வந்த உடனே சவிச்சார் உடனே பார்த்தான் இந்திரன் காலில் விழுந்தான் அப்படிதான் அதான் மகிழ்ச்சியில் மைந்தரும்பொழுது இகழ்ச்சி இல்லாமல் இருந்து இந்த பேச்சுக்க இடம் இல்லை வெள்ளையான சாவுந்த படலத்துக்கு பேச்சு இல்லை அந்த மகிழ்ச்சியில் மைந்துருங்கின்ற பொழுது ஜாகிரையா இது இந்த ஒரு பாடத்தையாவது நம்ம மனசில் வச்சுக்கணும் எப்பெல்லாம் நமக்கு நல்ல மகிழ்ச்சி வருது அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எச்சரிக்கா இருக்கணும் பெருமாணி மகிழ்ச்சி நினைக்கணும் இந்த நிலத்துல என்று வேண்டிக் கொள்ளணும் எப்பமோஷன் உயர்வு வருதோ அன்னைக்கெல்லாம் நம்ம நெஞ்ச தொட்டு திருப்பி படிச்சுக்கணும் நேரத்து வரைக்கும் நம்ம வேலை செஞ்சவங்க நம்மோட சேந்திர அதிகாரி அப்படி என்ன அடியாவது காரியாவது என்ன அதிகாரி வந்துருக்கு உனக்கு வந்து செங்கோட்டைய தெரியுமனா அவனுக்கு வந்து இவருக்கு ஜெயலலிதாவே தெரியும் உனக்கு வந்து எங்க தொகுதி மாயவே எம்பி சங்க மணிசங்கர் தெரியுமா அவனுக்கு பிரதமரே தெரியும் என்ன நீகுது காரியாவது ஒரு காரியம் இல்ல அதனால இந்த கொஞ்சம் அதிகமான வேலை கல்லூரியில் முதல் ஒன்னு என்ன நடத்தன்னு கேட்டா முதல் தொண்டன் முதல் பணியாளர் ஏன்னு கேட்டா சைக்குன்னு கூப்பிடா பிரிஞ்சவாலை சைக்கு அப்படின்னா கூப்பிட்டு பிரிச்சாலே அம்மா பாட்டி யார் வேலை பாடல்தான் எங்களை என்ன பிரின்சிபால் என்ன பண்ணா அப்படியா சரிங்களா பரிசு எல்லாம் செய்யல சார் என்ன யார் பிரின்சிபால் அப்படியா அவை பிரின்சிபால் என்ன நடத்த காஞ்சி பாலம்னு அர்த்தம் மட்டிப்பாயில நீ தான் முதல்ல அடிமான்னு அர்த்தம் முதல் அடிமையுக்கு தெரியுது இல்ல ஏதாவது காலைல தூக்கி அதிகமாக வெள்ளிக்கிழமை சாயந்திரம் போய் தீங்கிழமை காலையில் வரலாம் இப்ப அப்படி முடியாது வெள்ளிக்கிழமை சாயந்திரம் போகும்போது நான் டிஜி சாப்பிட்டு கூப்பிட்டேப்பா நான் இருந்தாலும் பரவாயில்ல நான் இல்ல நீ நாளைக்கெல்லாம் வாங்கினப்பா நான் இருக்கிறதே வராம இருக்கு பரவாயில்ல ஏன்னா நான் டீச்சிங் ஸ்டாஃபும் பிரின்சிபாலுக்கும் லீவுன்னு கிடையாது வரும் சட்டப்படி அதை பாத்துக்கா இருக்கலாம் இல்லாத பாத்துக்கிட்ட கைது ரஜிஸ்டர் பண்ணுறது இவங்க இவன் ஆறு மணி அவன் சாந்திக்கு ஆனா மத்த பேரா தெரியல மூன்று ஆச்சு இல்லையா சார் எனக்கு லாஸ்ட் பீடு இருக்கு இல்ல நான் போயிட்டு வரும் அது போயிட்டே இருக்கும் இவன் உட்கார்ந்து வெட்டி பெறட்டும் இது பிரின்சிபால் இது இந்த காஞ்சபால் என்னத்துக்கு நினைவுதால் உயர் ஒன்னு தெரியாது பணி மிக பொறுப்பு மிக அச்சப்படணும் அச்சப்படணும் அங்கு மாறி என்ற நினைவு மகிழ்ச்சியில் மைந்திரும் பொழுது நாம நாலு பேர் பதினெட்டு கொடுக்கும்போது கூட எளிவாங்க பாத்துக்கிறேன் நான் உடனே மன்னிப்பே சாரிங்கறத ஒண்ணு நீக்கிடாது கால போகும்போது ரத்தமே வந்துட்டு சாரின் ரத்தம் என்ன ரத்தம் பரவாயில்ல இல்ல சார் என்ன சார் அதுக்காக கிஞ்சராஜ் சார் இருக்கு நீ கிடக்கு நீங்க போங்க சார் என்ன நான் இடிச்சுக்கிட்டேன் என்ன பண்ண போறேன் அந்த சொல் வர வரைக்கும் சாரிங்களே மடையம் அர்த்தம் மடையா அதனால இதெல்லாம் சாரி இல்ல நீங்கப்பா நீ செஞ்சது பெருந்தவரை நான் கொடுத்தது கூட இல்ல பெருமான் தந்த பொருள் அது சேடம் சேரம் செங்குட்டு யாத்திரை தொடங்குகிறான் வடநாட்டுக்கு படையெடுப்புகார் அப்படி தொடங்குகிற பொழுது அவன் வீட்டுல இருக்கும் போது நல்ல சிவபுண்ணியம் படையவன் இளம்புறிகள் சொல்றாரு இளம் சொல்ல மாலந்து போச்சான் ஏன்னா கலக்கிறது சமயத்தோடு தான் வாழ்ந்தான் தமிழன் நீ எல்லாத்தையும் உட்கார்ந்து இருக்க ஆனா தமிழ்நாடு அருமையா போய் சிவருமானி அருமையாக திருநீரில் அணிந்து படையெடுப்புக்குறான் புறப்பட்டு வரும்போது திருவனந்தபுரத்துல திருவனந்தபுரம் இருந்தது அப்போ கேரளா எல்லாம் கிடையாது எல்லாம் சேர நாடு அதனால அந்த திருவனந்தபுரத்துடைய பெருமாளுக்கு நல்ல அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பிரசாதம் அதான் சேரம் கொண்டு வந்துருப்பான் தீர்த்தம் துளசி இதெல்லாம் கொண்டாந்து இருப்பான் அந்த பெருமாள் சேடம் கொண்டு சிலர் நின்றிய வஞ்சிகாண்டதுல அந்த சேடத்தை கொண்டு வந்து மடக்கணமா சொல்லல அத வாங்கணும்னு என்ன பண்ணார் ஏற்கனவே சிவபெருமானுடைய சேடமாகிய திருநீட்டை நெட்டி அணிந்ததுனால் அவனுடைய மலர்களை தன்னுடைய கூந்தலு ஆங்கிலம் கூந்தல் வச்சிருந்தாங்க தள்ளி வச்சிருந்ததுனால இந்த திருவனந்தபுரத்து திருமாவனுடைய சேடத்தை அதற்கு ஒப்பாக வைக்கப்படாது என்ற கருதி தன் மணி புயத்து ஏந்தி அதை வாங்கி சாப்பிட்டா துளசி எடுத்து தோல்லை வச்சுக்கிட்டா யாரு சேரன் செங்குட்டு வஞ்சிகாண்டத்தில் காண்களா சொல்ல மாட்டாங்க சேடம் கொண்டு சில நின்த்த ஏற்கனவே பெருமானுடைய சேடத்தை திருமுடியில் வைத்தலால் அதோடு ஒப்ப வைத்தால் எண்ணக்கூடாது என்று கருதி அந்த மணி புயத்து ஏந்த என்று பக்கா சிலப்பதி யார் ஆகவே சேரன் செங்கும் நல்ல சைவ பக்தன் சிலப்பதி யாரும் சொல்லுகிறது இது சிலப்பதி யாரும் சொல்லப்பதியார்த்து வரலாறு தப்பா போடுதா கிடையாது ஆயினும் சொல்லுகிறார் எனவேதான் இளங்கோ யார் என்பதையும் எண்ணுக இளங்கோடிகள் யார் என்பதையும் கெட்டுப்படுவாரு மங்களது அந்த சேலத்தை செய்தால உனக்கு தலைக்கு வந்தது தலப்பா உரம் போட்டு எனவே நான் என்ன சொன்ன சாபம் ஒரு பாண்டி மன்னனால் உன்னுடைய தலையே எடப்படுவதாக சொன்னேன் இப்ப அத மாத்திட்டு கிரீடும் போச்சு இந்த யக்குமத்துக்கும் கரையராத காட்டான ஒரு ஆயிரம் ஆண்டு இருந்து பிறகு மீண்டும் நல்ல சிவபக்தனாக ஆகி நல்ல யானையாக உனக்கு பணி செய்வ அப்படின்ட்டு போகுங்களா சுவாமி சாபத்தை நீக்கம் தண்ணீங்க அதுவே பெரிய காரியம் அவ்வளவுதான் இப்ப இந்திரன் வந்து அந்த தலைக்கு வந்து தளப்பாவட போச்சு என்பதை பொறுத்திருந்து காணலாம் இன்னொரு நாலஞ்சு படலம் தாண்டி இப்பொழுது யானையை பற்றி வருவோம் வெள்ளையானது பாருங்கள் காத்துக்கிட்டீங்க என்ன பத்து பத்து அது மாதிரி இந்திய தலைக்கு வந்து தலப்பாட போயிட்டு பொறுத்திருந்து காணலாம் இல்ல இப்பொழுது இல்லை வெள்ளையானை அவ்வளவுதான் சாபத்தினால என்ன ஆச்சுன்னா பணி செய்து கொண்டு வந்த யானை ஒரே துதிச்சியூ ஒரே சத்தம் ஓடியது இப்படி காட்டுக்கு போயிச்சு காட்டுக்கு போய் என்ன செய்ய என்ன பண்ணீங்க ஒரே ஒரு ஒண்ணு என்னன்னா பாருங்க இந்த பாவக்கழிவுங்கிறது இந்த பிராய்ச்சித்தம் இந்த பிராய்சித்த வரிகா சொல்லிட்டேன் மைய ஆயிட்டுதோ பிராய்சித்தது கடப்பாறையை முழுங்கிட்டு இஞ்சி துவைய சாப்பிட்டு பரவினது கடப்பாறை ஆனா இஞ்சி துவையை சரியா வருமா இங்கி துவை எதுக்கு இங்கி துவை ரொம்ப நல்லதுக்கு திருநெல்வேலி மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் இஞ்சி நல்ல அதனால அவங்களுக்கு எந்த பொரிய வந்து மயக்கம் வாந்தி வரவே வராதுன்னு இஞ்சி கலந்துட்டு அவளை ரொம்ப அருமையான தூத்துக்குடி சிவசூர் பிள்ளைன்னு தெரிவித்துல சைதான சபையில கூடவே இருந்தவர் நல்ல வயசானவர் இப்ப இல்ல இருக்காது பத்து நாளைக்கு இஞ்சி குடிக்காத பிள்ளைங்க இருக்காது காலையில் என்ன பண்ணணும் ஒரு வாரத்துக்கு ஒரு தாய்க்குளத்துக்கு சொல்லுகிறேன் நல்ல இஞ்சியை நல்லா கொண்டு வந்து மேல கழிவல இடிச்சு சாறு பிழிஞ்சு எலுமிச்சை மழத்த ஒரு அரை பழத்தை பிழிஞ்சு இஞ்சி சாறு பிழை கொஞ்ச நேரம் வச்சிடணும் அந்த சுண்ண மாதிரி இருக்கிற அரியல தங்கிடும் அது சாப்பிடக்கூடாது அந்த மேல இருக்கிற தண்ணி இருக்க எடுத்துட்டு எலுமிச்சை மழை சாரையும் கொஞ்சம் விட்டு நல்லா தேர்ந்து கிடைச்சா கொஞ்சம் விட்டு பிள்ளைகளை கொடுத்தோம்னு சொன்னா இந்த மயக்கம் வாண்டி மூச்சியே படி வண்டியில அருமையா அருமையா சாப்பிடலாம் செய்த பெரும்பாவத்தை நாம் செய்துவிட்டு சின்ன அளவில் புண்ணியத்தை தேர்ணிங்களே வருத்தப்படப்படுது ஒரு அஞ்சு தரம் கார்த்திகை போயிட்டு வாங்கிற வரைக்கும் நீ வைசூர் கோயில் போயிட்டு தவிர போயிட்டு வந்தேன் இப்ப இவ்ளோ ஈழத்து பெரியத கூட்டி கோலம் போன சொன்ன கொஞ்ச நேரம் கூட்டிட்டு என்ன நீங்கிற வரைக்கும் கூட்டி கோலம் போட்டா வருமே தவிர கட்டணம் அது போல நாம் செய்த பாவம் நீங்க வரையிலும் நாம் பெருமானை வழங்கணுமே தவிர இடையில நீங்க கூட கருத்தை மட்டும் இடையிலே பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இப்போது வந்து காட்டியானை செல்லிட்டு காட்டியானை சென்று அங்கே இங்கே இருந்தது அதன் பிறகு அந்த உரிய நாட்கள் நீங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு பெண் நம்முடைய பாண்டி நாட்டிலே கடம்பவனம் என்று சொல்லுகின்ற மதுரைக்கு அண்மையிலே அப்படி அந்த யானை வந்துதான் அப்படி யானை வந்தவுடன் அப்பொழுது என்று சொல்லிட்டு தேவோடு பயிலும் திரிந்து நூறு யாண்டு செல்ல காவோடு பயிலும் தெய்வ கடம்பு புண்ணியம் வரும்போது இப்படிதான் வருவாங்க அந்த யானை காட்டு யானையா செஞ்சபோது புண்ணியம் அல்ல அந்த புண்ணியம் வருகிறது குருநாதன் வருகிறார் சொல்லியா இப்படி ஏதா திருவள்ளு திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஏமாத்திரம் சொல்லிட்டு திருவள்ளு என்பது உண்மை சத்தியம் அல்ல இது வரைக்கும் போயிருக்கோம் இன்னைக்குதான் வந்த அர்த்தம் எத்தனையோதரம் போன இந்த வழியா போயிருக்கேங்க என்னமோ டோன்ல பாருங்க இன்னைக்குதான் வந்திருங்க ஆறா அருமையான அபிஷேகங்க அருமையான ரொம்ப அருமையா தமிழ்ல ரொம்ப அருமையா முழங்கி செய்யறாங்க என்று சொல்லுவாங்க அது புண்ணியம் இருந்தால்தான் கிடைக்கும் எனவே புண்ணியம் இருந்தால்தான் குருநாதர் வருவார் என்பது தெரியலாம் அதனால இப்ப அந்த போயிட்டு எனவே அதை நெருங்கித் தந்த உடனே கண்ட போது அறிவு தோன்ற அந்த கடம்பே தொலைவில் பார்க்கிறது அப்ப அருமையான ஒரு பெயர் வந்து இது ஒளியொலியில் என்ன பண்ணுவான் அசுரத்தன்மை எல்லாம் நீங்கி மெதுவாக கையால் எல்லாம் படுதுசா அப்படியே வரணும் வரும்போது அப்படி தொலைவில் பெருமான சொக்கநாத பெருமானுடைய அந்த இடம் இருக்கணும் அப்போ இதுல என்ன வைக்கணும் கேட்டீங்க ரெண்ட சாமிநாதன் பார்த்து வைக்கணும் மங்கையற்கரசி பலவர் கோன் பாவை வரிவளை மடமாணி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கடல் நாள் வேதமும் போள்களும் அருடீ அங்கைய தன்னோடும் அமர்ந்த அளவாயாவதும் இதுவே அந்த பாட்டு இந்த யானை நம்முடைய வேகமெல்லாம் தனி வேகம் தடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்லது வேகமெல்லாம் நீங்கி ஏனைய யானை சாதாரண பழக்கப்பட்ட யானை எப்படி செல்லுமோ அதுபோல் நடை அதுபோல் அதுக்கு என்னுடைய அமைப்பு